சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மூன்று பெருவேந்தர்களையும் ஒன்றாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த நூலை இருப்பார் என்று தோன்றுகிறது காண்டத்தில் சோழ பேரரசன் கரிகால் பெருவளத்தானின் பெருமைகளை விளக்கமாக கூறுகிற பகுதியாக இந்திர விழவு எடுத்த காதை நமக்கு காட்டுகிறது சோழப் பேரரசன் கரியார் பெருவிழத்தான் காலத்தில் பெரும் போர்கள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை ஆனாலும் அவன் வடகுலத்து அரசர்கள் இருந்த ஒரு அச்சமான கவிஞ அரசனாக தோன்றுகின்றான் அவர்களெல்லாம் அவனை வணங்கி பல பரிசி பொருள்களை நல்கினார்கள் என்பதையும் இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே நாம் பார்க்கிறோம் இந்திர உழவூர் காதை என்பது இந்திரனுக்கு விழா எடுக்கின்ற காதையாக இது அமைகிறது இந்திரனுக்கு என்ன விழா எடுக்கிறார்கள் இந்திரன் சோழ வேண்டும் இயற்கை வளத்தினை மழையினை தர வேண்டும் என்பதற்காக சித்திரை திங்களில் முழுநிலா நாளில் இந்திரனுக்கு விழா எடுப்பது அங்கு வழக்கமாக இருந்திருக்கிறது நாம் இன்று பார்க்கின்ற காவிரி பூம்பட்டினம் அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த காதையிலே நாம் காண இருக்கிறோம் ஒரு காலத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்தது என்பதை ஒரு வரைபடமாக இளங்கோவடிகள் காட்டுவது நமக்கெல்லாம் வியப்பினையும் நாம் காண முடியாது கடல் கொண்டதையும் எண்ணி வருந்த வேண்டியிருக்கிறது அந்த காவிரி பூம்பட்டினம் எப்படி அமைந்திருந்தது என்பதை ஒரு வரைபடமாக இளங்கோவடிகள் நமக்கு இந்திர விழா எடுத்த காதையிலே சொல்லுகிறார் எப்படி இருந்தது காவிரி பூம்பட்டினம் மூன்று பகுதிகளாக இருந்ததாம் ஒரு பகுதி மறுவர்பாக்கம் என்றும் மற்றொரு பகுதியை பட்டினப்பாக்கம் என்றும் இடைப்பட்ட பகுதி நாளங்காடி என்றும் கூறுகின்றார் மருவூர்பாக்கம் என்பது கடற்கரையை ஒட்டிய பகுதி என்று அறிகிறோம் காவிரியும் கடலும் கலக்கின்ற இடத்தில் மரக்கலங்களெல்லாம் வெளிநாட்டு மரக்கலங்களெல்லாம் வந்து காத்து நிற்குமாம் அதிலே அவரர்களும் கிரேக்கர்களும் வந்து தங்கள் பொருள்களை அங்கே குவித்து வைத்திருப்பார்களாம் அவற்றை தெரு வாரங்களிலே மக்கள் விலை பேசி வாங்குவார்களாம் அப்படி குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை யாரும் திருடுவதில்லை என்பது நாம் இங்கு நோக்க வேண்டிய செய்தியாகும் அந்த மறுவூர் பாக்கத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள் அந்த மறுவூர் பாக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது அங்கே யவனர்கள் குடியிருப்புகள் இருந்தன மரக்கலங்கள் சரிபார்க்கும் மக்கள் இருந்தார்கள் நாடு விட்டு நாடு செல்லும் தம்மிடத்தில் இருந்து பெயர்கின்ற மக்கள் ஒன்றாக கலந்து வாழும் கடற்கரை பகுதி இருந்தது அங்கே மாட மாளிகை இருந்தது அங்கே வாழ்கின்ற மக்கள் பல்வேறு வகையான பொருள்களை செய்கின்றவர்களாக அதாவது பருத்தி நூலும் எலிமயிராலும் உள்ள ஆடையை செய்பவர்கள் பவளமும் ச முத்தும் கலந்து நவமணிகளை செய்பவர்கள் பொன்னால் அணிகங்களை செய்பவர்கள் பல்வேறு வகையான மக்கள் இந்த மறுவூர்பாக்கத்திலே இருந்தார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமல்ல அங்கே பார்ப்பவர் கண்ணில் தம் ஆற்றலை நிறுத்தும் ஓவியம் வரைவோர் மண்பொம்மைகளையும் சிற்பங்களையும் செய்வோர் தட்டார் இரத்தனை வேலை செய்வோர் தோலை தேய்க்கின்றவர்கள் துணியை கொண்டு ஆடைகள் செய்பவர்கள் பல வகை பொம்மைகள் செய்பவர்கள் என்று பல்வேறு வகையான குற்றவற்றேவல் மக்களும் அது தவிர இசைக்கருவிகளை இயக்குகின்ற மக்களும் இசைக்கருவிகளை செய்கின்ற மக்களும் இந்த மறுவர்பாக்கத்திலே இருந்தார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார்கள் இபி இரண்டாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் கரிகார் பெருவிழத்தான் ஆட்சி காலத்தில் இந்திரனுக்கு விழா எடுக்கின்ற நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் இந்திர எடுத்த காதையிலே குறிப்பிடுகிறார் இந்திரனுடைய அந்த கோட்டத்தில் இந்திரனுடைய படிமத்தை காவிரி நீரால் உந்து நீராட்டி வழிபாட்டை தொடங்குவதாகச் சொல்லுகிறார் மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே தெருக்கடிலே பல்வேறு வகையான அணிமணிகளை அணிந்து மகிழ்ச்சியாக வளம் வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் கோயிலிலே வேள்வி செய்ய பெற்றது என்பதும் அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக அந்த இந்திர எல்லோரும் கலந்து மகிழ்ந்தார்கள் என்பதும் அந்த கூட்டத்திலே பறத்தையர்களும் நல்ல இளைஞர்களும் கலந்து மகிழ்ந்து தெரிந்தார்கள் என்பதை கோவலனை குறிப்பிடுவது போல எப்படி பூக்களிலே மலர்களிலே வண்டிகள் வந்து போவது போல கோவலன் இந்த மகிச்சியான நேரத்தில் பலரோடும் அங்கு அந்த தெருக்களிலே வளமன்தான் என்று சொல்லுகிறார் சிலப்பதிகார காப்பியத்தில் கதை நிகழ்ச்சியாக வருகிற இரண்டு வரிகள் மட்டும்தான் இந்த காப்பியத்தில் அந்த கதையை நமக்கு நடத்தி செல்கிறது இந்திர விழாவை பற்றிய பெரும் பெரும்பான்மையான பகுதிகள் சோழ அரசனுடைய சிறப்பையும் சோழ நாட்டினுடைய வளத்தையும் சோழ மக்களின் வாழ்க்கை முறையுமே காட்டுகிறது கடைசியாக சொல்லுகிறார் கண்ணையைக்கு கருங்கண்ணும் மாதவிக்கு செங்கண்ணும் துடித்தன என்று சொல்லுகிறார் இந்த இடமாகவும் வளமாகவும் கண் துடித்தல் என்பது இடக்கண் மாதவி இடக்கண்ணு கண்ணகிக்கு இடக்கண்ணும் மாதவிக்கு வலக்கண்ணும் துடித்தன என்கிறார் ஆகவே மாதவிக்கு துன்பம் வரப்போகிறது என்பதும் கண்ணைக்கு இனி இன்பம் வரப்போகிறது என்பதையும் இந்திர விழா நமக்கு எடுத்துச் சொல்வது போல இந்த காதை நிறைவுறுகிறது இந்திர விழாவில் கைதிகளாக இருந்த பகை மன்னரை சோழ அரசன் விடுதலை செய்தான் என்றும் அந்த நாள் ஒரு சிறப்பு நாளாக சோழ நாட்டிலே மதிக்க பெற்றது என்றும் இந்திர விழா குறிப்பிடுகிறது அங்கே இசை நிகழ்ச்சிகள் நடந்தன அங்கு மக்களெல்லாம் இசைக்கருவிகளை இயக்குகின்றவரோடு சேர்ந்து பாடுவதும் பாணரோடு இணைந்து ஆடுவதும் ஆகிய நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லா குறுந்தருக்களிலும் பெருந்தருக்களிலும் வலித்து கொண்டிருந்தன அத்தனை மகிழ்ச்சி பொருந்தியதாக இந்திர விழா இருந்தது என்பதை இளங்கோவடிகள் நமக்கு புலப்படுத்துகின்றார் இபி இரண்டாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் கரிகார் பெருவிழத்தான் ஆட்சி காலத்தில் இந்திரனுக்கு விழா எடுக்கின்ற நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் இந்திர விழவூர் எடுத்த காதையிலே குறிப்பிடுகிறார் இந்திரனுடைய அந்த கோட்டத்தில் இந்திரனுடைய படிமத்தை காவிரி நீரால் புனித வழிபாட்டை தொடங்குவதாக சொல்லுகிறார் மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே தெருக்களிலே பல்வேறு வகையான அணிமணிகளை அணிந்து மகிழ்ச்சியாக வளம் வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் கோயிலிலே வேள்வி செய்ய பெற்றது என்பதும் அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய உழுதுபோக்கிற்காக அந்த இந்திர எல்லோரும் கலந்து மகிழ்ந்தார்கள் என்பதும்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 அடுத்தது கடலாடு காதை இந்திர விழா முடிந்த பிறகு கடலில் மக்கள் நீராட செல்வர் என்று நமக்கு தெரிகிறது விழா காண வந்தவர்கள் கடலில் சென்று நீராடி செல்வது வழக்கம் போலும் இந்திர விழாவை வானுரகோரும் தம்மை மறைத்து புகார் நகரத்தில் வந்து கண்டனர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது பங்குனி மாதத்தில் இமயமலையின் ஒரு பகுதியில் மன்மதனுக்கு விழா எடுக்கும் மரம் இருந்தது அதை காண வந்த வித்யாதரன் தன் காதலியுடன் புகார் நகரத்திற்கு வந்து இந்திர விழாவினையும் கண்டான் இக்காதையில் மாதவி தன்னை அழுகுபடுத்திக் கொள்ள பயன்பட்ட மனப்பொருள்கள் பற்றியும் அவள் அணிந்த அணிகலன்கள் பற்றியும் விளக்கமாகவும் விரிவாகவும் அடிகள் கூர் கோருகின்றார் கடற்கரைக்கு செல்லும் வழியில் நடந்த வணிகம் பற்றியும் அதற்கு வைத்திருந்த விளக்குகள் பற்றியும் கோவலனும் மாதவியும் கடற்கரை சோலை செல்வது பற்றியும் இந்த காதையில் நாம் பார்க்க இருக்கிறோம் கோவலனும் மாதவியும் கடற்கரைக்குப் போகின்ற வழிகளில் வணிகர்களது வாணிபம் நடந்து கொண்டிருந்தது என்பதை இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அவ்வாறு செல்லுகின்ற மாதவியும் கோவலனும் கடற்கரையில் புலாலாற்றம் இல்லாத நறுமணம் பரப்புகின்ற மடகள் அவிழ்ந்த பூக்களை உடைய தாழை மரங்களை வேலியாக சூழ்ந்த உள்ள ஒரு புன்னை நிழலிலே புதுமண பரப்பிலே சித்திர வேலைப்பாடு அமைந்த திரையை சுற்றிலும் அடைத்து கட்டி கூடாரத் அமைக்கப்பட்டிருந்தது அங்கே அதனுள் நல்ல விதானத்துடன் கூடிய வெண்தந்தத்தால் செய்த கட்டில் இடப்பட்டிருந்தது பயண களைப்பாலே வருத்தமுடன் இருந்து வந்த அந்த இரண்டு உயிர்களும் கோவலனும் மாதவியும் அங்கே பாடுவதற்காக ாழினையும் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த யாழை பயந்த மாலை திருத்தம் செய்து அதை மாதவியின் இடத்திலே கொடுக்க மாதவி அதை வாங்கி கோவல காட்டி என்ன பாட என்று அவள் கேட்கின்றாள் காணல் வரி என்பதுதான் சிலப்பதிகாரத்தின் திருப்பு என்று சொல்லலாம் சிலப்பதிகாரக் கதையின் திருப்பமுனையாக அதாவது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற அந்த கொள்கையை முதலாவதாக வெளிப்படுத்துகின்ற இடம் காணல் வரியே ஆகும் காணல் வரி என்பது இயற்கையை மிதந்து பாடுகின்ற பாடல்கள் ஆகும் வரி பாடல்கள் என்றாலே இசையும் கூர்த்தும் விரைவு வருகின்ற பாடல்கள் என்று சொல்லலாம் இங்கே கோவலனும் மாதவியும் கடற்கரைக்கு வந்து அங்கு நல்ல விதானம் அமைக்க பெற்ற இடத்தில் கட்டிலில் அமர்ந்து கோவலன் கண் மாதவி இருவரும் காணல் வரி பாடுவதாக இந்த காதை அமைந்திருக்கிறது காணல் வரி பாடல்களில் பெரும்பாலும் காதல்களை பற்றிய பாடல்களாக அது அமைந்திருக்கின்றன ஆகவே கோவலன் மாதவி இருவரும் பாடிய செய்திகள் காணல் வரியில் நாம் பார்க்கின்றோம் வசந்த யாழை சீர் செய்து மாதவி இனத்திலே கொடுக்கிறாள் மாதவி அந்த யாழினை கோவலனிடத்திலே காட்டி என்ன பாடலை பாட என்று கேட்க கோவலன் தான் பாடுவதாக யாடினை வாங்கி கொள்கிறான் வாங்கி கொண்டதோடு அல்லாமல் பாடவும் செய்கிறான் அந்த பாடலில் கோவலன் கண்ணகி மாதவி மூவர் வாழ்க்கை நிலைகளையும் இணைத்து உள்ளுரை பொருள் கூறும் நிலையில் காணல்வரி பாடல்களை கோவலன் பாடுகின்றான் அப்படி பாடப்பட்ட அந்த இசை பாடல்களில் அவன் காணல் வரி பாடலாய் பாடும்போது கண்ணகியின் பண்புகளை நினைத்து கொண்டு பாடுகின்றான் மாதவி அதற்கு எதிர்ப்பாடல் பாடும்போது இவன் ஒரு பெண்ணை நினைத்து பாடுவதாக நினைத்து கொண்டு தான் ஒரு தலைவனை கற்பனையில் நினைத்து பாடுகின்றாள் இருவரும் போட்டியாக பாடத் தொடங்கினாள் கோவலன் தான் ஒரு பெண்ணை விரும்பியது மாதவி தான் ஒரு தலைவனை அதாவது கோவலனை அல்லாது வேறொருவனை விரும்பியதை விரும்பியதைப் பாடுகின்றாள் கற்பனையில் அவள் நினைத்து தலைவன் கோவலன் தான் இருந்தாலும் கூட அவன் பிறோர் பெண்ணை விரும்பி பாடியது போர் பாடிட்டால் தானும் ஒரு ஆண்மகனை கோவலனை தவிர வேறொரு ஆண்மகனை விரும்பியதை போல பாடுகின்றாள் அவ்வாறு பாடியதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும் கோவலன் பாடிய பாடலில் உண்மையில் அவன் மாதவியைத் தவிர வேறு பெண்ணை அவன் விரும்பவில்லை கண்ணையும் மனைவியாக இருந்தால்கூட மனைவி என்ற நிலையிலே அவனால் அவனோடு வாழ முடியாத ஒரு சூழலை நாம் முன்னரே பார்த்தோம் ஆகவே அவனுக்கு மகிழ்ச்சி தரத்தக்கவளாக விளங்கியது மாதவிதான் மாதவியைத்தான் அவன் விரும்பினான் அப்படி விரும்பியவன் ஏன் இவ்வாறு பாடினான் என்று நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும் பொருளெல்லாம் தொலைந்து போயிற்று கோவலன் கொண்டு வந்த பொருளெல்லாம் தொலைந்து போயிற்று எப்படியாவது மாதவி விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்திலே தோன்றிவிட்டது எப்படி பிரிவது என்று இட்டுக்கட்டி இப்படி ஒரு பாடலை பாட மாதவியும் அவன் வேடிக்கையாக பாடினானே நாமும் பாடலாம் என்று கருதி பாடியதால் இருவருக்கும் மன வேறுபாடு ஏற்பட்டு விட்டது அப்போது அவன் நினைக்கிறான் மாதவி ஒரு பறத்தை தானே யாரையும் அவள் விரும்ப விரும்புவாள் ஆகவே இனி அவளோடு வாழ வேண்டாம் நம்மிடத்திலும் பொருளெல்லாம் போய்விட்டது எனவே அவன் அவளை விட்டு பிரிவதற்கு வாயிலாகத்தான் இந்த காணல்வரி பாடல்களை பாடினான் என்று நாம் எண்ணுமாறு அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன இப்பொழுது அந்த காணல் வரியில் உள்ள சில பாடல்களை நாம் கேட்பதற்கு முனைவோம் திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கெண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற் வாழி காவேரி இவ்வாறு கோவலன் மாதவினிடம் பாடுகிறான் யாடிசைத்து பாடுகின்றான் இந்த பாலானினுடைய கருத்து என்ன என்று பார்க்க வேண்டும் மாலை அணிந்த வெண்பொற்ற குடைவுடைய கணவனாகிய சோழ மன்னன் செங்கோலினைச் செலுத்தி கங்கை பெண்ணை தேடி சென்று கூடினான் ஆயினும் காவிரியே நீ அவனை வெறுப்பதில்லை நீ வாழ்வாயாக உன் கணவன் கங்கை என்னும் மற்றொரு பெண்ணை புலந்ததை அறிந்த போதும் நீ அவனை பெருமை மிக்க கற்பின் தன்மையே என்பதனை நான் அறிந்து கொண்டேன் நீ வாழ்வாயாக என்று அவன் இதிலே ஒரு குறிப்பு பொருள் இருக்கிறது அதாவது சோழ மன்னன் கங்கை என்ற பெண்ணை கூடினாலும் அவனுடைய மனைவி அதனை தவறு என்று கருதவில்லை என்ற கருத்தை சொல்லுகிறான் அடுத்தாற்போல் ஒரு பாடல் மண்ணு மாலை வெண்குடைய விளையாச்செங்கோல் அதுகோச்சி கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கன்னிதன்னை புணந்தாலும் புலவாதொழிதல் கயற்காய் மண்ணு மாதல் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி கோவலன் மாதவியரிடத்திலே இப்படி இரண்டு சுருள் பர பெறத்தக்க பாடலை சொல்லுகிறான் என்ன இந்த பாடனுடைய பொருள் பெருமை பொருந்திய புகழ்மாலை அணிந்த சோழமன்னன் தனது வளையாத செங்கோலை செருத்தி குமரியை கூடினாலும் அதாவது குமரியாற்றை உட்படுத்தி ஆண்டாலும் காவிரியே நீ அவனை வெறுப்பதில்லை நீ வாழ்வாயாக குமரியை கூடினான் என்பதை நீ அறிந்த போதும் அவனை வெறுக்காதிருக்க காரணம் மாதரின் பெருமை மிக்க கற்பின் தன்மையை என்று நான் அறிந்து கொண்டேன் நீ வாழ்வாயாக என்று சொல்கிறான் இது சோழமனனை பற்றி சொன்னது போல் இருந்தாலும் தான் ஒரு பெண்ணின் மேல் விருப்பம் கொண்டு பாடி அந்த பெண்ணை கூடினாலும் கூட தன் மனைவி கண்ணகி குறையாக கருத மாட்டாள் என்று மாதவியின் இடத்திலே சொல்கிறான் இந்த கருத்து இரண்டு பொருள் தருவதனாலே மாதவிக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது இதிலே இன்னொரு வகையான பாடலை இப்போது நாம் பார்க்கிறோம் தொழில் தரு நறுமலரை புது மனம் வெடிமலரை பழுதறு சிறுமொழியே பனையிட வனமுறையே முழுமதி புரைமுகமே முறிபுறு வில்லையே எழுதறு மின்னணையே என ஒரு பெண்ணை ஒரு பெண் அவளுடைய உறுப்புக்கள் எல்லாம் தன்னை வருத்தியது என்று வேறொரு பெண்ணின் மேல் விருப்பம் கொண்டவனைப் போல கோவலன் பாடுகின்றார் மற்றொரு பாடப் பாருங்கள் மருந்து வந்து சிறந்த மணிப்பூ வாடை அருபோர்த்து தொல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையற்கண் வழி தொல்கி நடந்தவெல்லாம் நின்றணவன் தெருந்து செங்கோல் வளையாமை அறிஞன் வாழி காவேரி காவேரியை பாடுவது போல ஆற்றை பாடுவது போல ஒரு பெண்ணை மனத்தே நினைத்து பாடுகிறான் கோவலன் புவார் சோலை மயிலாள பொரிந்து பொறிகள்கள் இசைபாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின்கணவன் நாமவேலின் திறம் கண்டி அறிந்தேன் வாழி காவேரி எனவே காவேரியை சிறப்பு சிறப்பு சிறப்பு செய்து போல சொன்னாலும் தான் ஒரு பெண்ணின் மேல் மயக்கம் கொண்டிருப்பதைப் போலத்தான் கோவலன் பாடுகின்றான் அதனை கேட்டு மனம் மிகுதியாக வருந்திய மாதவி அவளும் தான் ஒரு ஆண்மகனை விரும்பியதைப் போல பாடுகிறாள் அப்படி கூடிய ஆண்மகன் இப்போது மறந்துவிட்டானே என்று ஒரு துயர பாடல் ஒன்றினை பாடுகின்றாள் தம்முடைய தன்னழியும் தாமும் தம் மாந்தியரும் எம்மை நிலையாது விட்டாரோ விட்டகல்கள் அம்மன் இணர அடும்புகால் அன்னங்கால் நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமாம் என்ற குறிப்பு பொருளினாலே கோவலன் தன்னை மறந்தாலும் கூட தான் கோவலனை மறக்க மாட்டேன் என்ற குறிப்பு இந்த பாடலில் நமக்கு கிடைக்கிறது இவ்வாறு காணொலி பாடல்கள் நம் உள்ளத்தில் தொடக்கூடிய பாடல்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் நான் இளங்கோவடிகள் யாழிசையின் மேல் ஊழ்வினை வந்து உறுத்தது என்று சொல்கிறார் உள்வினை என்ற தொடரே இங்குதான் முதன் முதலில் வருகிறது கோவலன் தன்னுடைய பொருளையெல்லாம் மாதவியோடு வாழ்ந்த காலத்தில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான் இனியும் மாதவியோடு வாழ்வதற்கு தன்னிடத்திலே பொருள் இல்லை என்பதை உணர்ந்து அவளை பிரியும் எண்ணத்தோடு தான் காணலி பாடல்களை பாடினான் அப்படி பாடிய பாடலுக்கு மாதவியும் விளையாட்டாக நினைத்து கொண்டு தானும் ஒரு ஆண்மகன் மேல் விருப்பம் கொண்டிருப்பவள் போல் பாடினாள் அதனுடைய விளைவு கோவலன் கவுக்கை ஞகிழ்ந்தவனாய் சேர்ந்திருந்த மாதவியோடு வாழ விரும்பாமல் தான் மட்டும் புறப்பட்டு சென்று விட்டான் மாதவி தனியலாய் வீட்டிற்கு திரும்புகிறாள் அப்படி திரும்பி அவளுடைய மனம் மிகுந்த வருத்தத்திலே இருந்தது கோவலன் இவ்வாறு தன்னை நடத்தினான் என்பது அவளுக்கு மிகுந்த வருத்தை தந்தது அந்த காலம் மேனிற்காலம் அதாவது தமிழர்கள் பொழுதுகளை ஆறு வகையாக பிரித்தார்கள் அவை கார்காலம் கூதிர்காலம் முன்பணிக் காலம் பின்பணிக்காலம் இளவேநிற்காலம் முதுவேனிற் காலம் என தமிழர்கள் பொழுதை ஆறாக பிரித்தார்கள் அதில் இது இளவேனிற்காலம் இந்த காலத்தில் மாதவி தன்னுடைய காதலன் கோவலனோடு அந்தி கடலாட சென்று அவனை இழந்து வீட்டிற்கு வந்தது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது அந்த பிரிவை தாங்க இயலாத மாதவி தன்னுடைய மாளிகையின் நான்காவது மாடியிலே பூம்படுக்கையிலே அமர்ந்து கொண்டு தன்னை மறந்து பாடுவதற்கு முயல்கிறாள் ஆனால் அவளுக்கு பாடலிலே மனம் செல்லவில்லை பகை நரம்பை தொட்டு அவளுடைய பாடல் பாதியிலே முடிகிறது அதற்கு அவள் தன்னுடைய காதலன் கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் அந்த கடிதம் எவ்வளவு சுவையுடையதாக இருந்தது என்பதை இளங்கோவடிகள் மிக அழகாக சொல்லுகிறார் அந்த கடிதம் ஒரு தாழம்பூவின் மடலில் செம்பஞ்சிக் குழம்பு கொண்டு கூறிய முள்ளினாலே அந்த கடிதத்தை அவள் எழுதுகிறாள் என்ன எழுதுகிறாள் வேறு வந்துவிட்டது காமனுடைய வாணம் பிரிந்திருக்கின்ற தலைமக்களை துன்புறுத்துகிறது அது உனக்கு தெரியாதா என்று அழகிய சொற்களிலே எழுதி அந்த தாழம்பூ மடலியை ஒரு மாலையிலே வைத்து அதை கோவலிடத்திலே கொடுத்து வருமாறு தன்னுடைய உயிர் தோழி வசந்த மாலையை அழைத்து அவளிடத்திலே கொடுத்து அனுப்புகிறாள் வசந்தமாலை முன்பே வருத்தப்பட்டவள்தானே கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையில் வருத்தம் ஏற்பட்டுவிட்டது என்பதை அந்த காணல் வரி பாடப்போகிற போதே அவள் உணர்ந்ததுதானே ஆகவே அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வசந்தமாலை கோவலனை தேடி செல்கிறாள் கூல வீதியில் கோவலனை கண்டு கடிதத்தை கொடுக்கிறாள் ஆனால் கோவலன் அக்கடிதத்தை வாங்க மறுக்கிறான் ஏன் மறுக்கிறான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் அவன் மீண்டும் மாதவியின் வீட்டிற்கு போகிற எண்ணம் அவனுக்கு இல்லை ஆகவே அவன் சொல்கிறான் மாதவி எப்படிப்பட்டவள் நடிக்கின்றவள் தானே அவள் எத்தனை வகையான கூத்துக்களை எல்லாம் என்னிடத்திலே நடித்திருக்கிறாள் கண்கூடு வரி கூத்து கான் வரி கூத்து உள்வரி கூத்து வளை வரி கூத்து இனவரை கிளர் வரி கூத்து தேர் தேர்கூத்து காட்சி கூத்து எடுத்துக்கோள் கூத்து என்று இத்தனை வரிக்கூத்துக்களை ஆடக்கூடியவள் தானே மாதவி ஆகவே அவளுக்கு இவையெல்லாம் இயல்பாக வரக்கூடிய செயல்கள்தான் நான் இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பயந்த மாலையை திருப்பி அனுப்பிவிடுகிறான் பயந்த மாலை வருத்தத்தோடு மாதவியின் இடத்திலே வந்து அவர் வரவில்லை இந்த கருத்தினை சொல்ல அப்ப மாதவி சொல்லுகிறாள் கோவலன் தன்னை மறக்க மாட்டான் வாராராயினும் காலை காண்கோம் என்று மாதவி பயந்த இடத்திலே கூறிவிட்டு மிக்க வருத்தோடு தன்னுடைய பூ மஞ்சத்தில் வருந்தி இருந்தாள் என்று இளங்கோவடிகள் வேநிற்காதையை நிறைவு செய்கிறார் வேநிற்காதையோடு மாதவியும் கோவலனும் பெறுகின்ற பிரிவு கடைசி பிரிவாக அமைந்து விடுகிறது ஏனென்றால் காணல் வரியிலே மாதவியை ஐயப்பட்டு கோவலன் பெறுகின்ற அந்த பிரிவுதான் இறுதி பிரிவாக மாதவிக்கு அமைந்து விடுகிறது அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் கோவலன் கண்ணகியோடு சில ஆண்டுகள்தான் இல்லறம் நடத்தினான் என்று மனையரம்படுத்த காதையில் இளங்கோவடிகள் கூறினார் ஆனால் கோவலன் மாதவியின் மணமனையை புக்கு தன் வடுநீங்கு சிறப்பின் மனையையே மறந்தான் கண்ணகியே மறந்தான் தன் பெற்றோரை மறந்தான் மாதவியையே விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அவளோடு பலகாலம் பல ஆண்டுகள் கழித்தான் என்று நமக்கு தெரிகிறது கண்ணை கண்ணகியின் இடத்திலே பெற இன்பத்தை மாதவியின் இடத்திலே பெற்ற காரணத்தால் மாதவி அவனாலே பிரிய முடியவில்லை அவனுடைய கலைநலம் மாதவியுடைய கலைநலம் இவையெல்லாம் அவனை மயக்கின என்று கூறலாம் பெரும்பெருளோடு மாதவியின் வீட்டிற்கு வந்த கோவலன் பொருளையெல்லாம் மாதவிக்காக செலவு செய்யவில்லை தன் ஆடம்பரத்திற்காகத்தான் செலவு செய்கிறான் மாதவியோடு வாழ்ந்த பல பல நாட்களில் அவ அவனுக்கு கிடைத்த பெருமக்சி ஒன்றே ஒன்றுதான் அவனுக்கு ஒரு மகளை பெற்றுத்தருகிறாள் மாதவி அந்த மகளுக்கு பெயர் வைப்பதற்காக கோவலன் ஒரு விழா எடுக்கிறான் அந்த விழாவில் ஆயிரம் கணிகையர் கலந்து கொண்டு ஆயிரம் பெண்கள் அந்த குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டுகிறார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார் ஆயிரம் கணிகையர் கூடி இந்த விழாவை நடத்த வேண்டுமென்றால் எத்துணை செலவாகி இருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பெயரிடுகிற விழாவில் வருகின்ற துறவியர்க்கு இறப்போர்க்கு என்று தன் கை சிவந்து போமாறு செம்பன் மாறி வழங்கினான் என்று பின்னர் மாடலமரையவன் கூறுகின்றான் அது மட்டுமல்ல கோவலன் மிகுந்த இறக்கமுடையவன் இந்த கதையில் வருகிற மற்றொரு செய்தி ஒரு பார்ப்பன தன்னுடைய குழந்தையை தொட்டிலிட்டு அங்கே ஒரு கீரிப்பிள்ளையை காவலுக்கு வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்க வெளியே செல்கிறாள் திரும்பி வருகிற போது கீரி வாயிலே ரத்தத்தோடு நிற்கிறது அதை பார்த்து அந்த பார்ப்பன தன்னுடைய குழந்தையை கீறி பிள்ளை கொன்று விட்டது என்று கருதி அதன் தலையிலே அந்த தண்ணீர் பானையை போட்டு உடைத்து அதனை கொன்று விடுகிறாள் திரும்ப உள்ளே சென்று பார்க்கிற போது குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது குழந்தையின் தொட்டிலின் அருகிலே ஒரு பாம்பு கடிபட்டு கிடக்கிறது ஆக பாம்பை கீறி பிள்ளை தன் இடத்திலே கா வாசலிலே நின்று அறியாமல் கீரி பிள்ளையை என்னை பார்ப்பன பெண் கொண்டு கொன்றுவிட்டாள் இதனை தன் கணவனிடத்திலே கூறிய போது அந்த பார்ப்பனன் இனி உன்மோடு நான் வாழ முடியாது நீ உயிர்கொலை செய்து விட்டாய் இதற்கு பரிகாரம் செய்வதற்கு என்னிடத்திலே பொருள் இல்லை நான் காட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி போய் விடுகிறான் அவன் எழுதி கொடுத்த வடமொழியில் செய்த அந்த வாசகம் செய்த அந்த ஏட்டினை எடுத்துக்கொண்டு யாராவது பொருள் தர மாட்டார்களா என்று அவள் அலைந்து திரிகிற போது கோவலன் அவளை அழைத்து அவளுக்கு பெரும் பொருள் கொடுத்து அவனை அவளையும் அவளுடைய கணவனையும் கூட்டி வைத்து அந்த குடும்பம் நடத்துவதற்கு உதவி செய்தான் என்று கூறுகிறாள் எனவே கோவலன் நல்ல ஊடமுடையவன் இரக்கமுடையவன் தன் பொருளை பிறருக்கு கொடுப்பதிலே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தன் ஆடம்பர வாழ்க்கையை அவன் நிறுத்தி கொள்ளாமல் மாதவியோடு கலந்து மகிழ்ந்து கூடி வாழ்ந்து பல ஆண்டுகள் அவள் அவளோடு இருந்து மகிழ்ந்தவன் பணமெல்லாம் போய்விட்டது என்ற நிலை வந்தவுடன் அவளை விட்டு பிரிந்து போகிறான் பிரிந்து போகிறான் என்றால் இனிமேல் அவளோடு கூடுவதில்லை என்ற எண்ணத்தோடு தான் போகிறான் அப்படி போ போய போன காரணத்தினாலே அவனுக்கு கண்ணகியை பற்றி நினைவு வந்தது கண்ணகியை காண்பதற்கு அவன் தன் வீட்டிற்கு செல்கிறான் இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்ற சில வாழ்க்கை முறை செய்திகளை நாம் இங்கே நினைவு கூற வேண்டி தமிழகத்தில் புதிய பழக்கங்களும் நாகரிகம் வர தலைப்பட்டன என்பதற்கு இங்கு ஒரு கதையினை இளங்கோவடிகிடெடுத்து கூறுகிறார் கனாத்திரமுறைத்த காதையில் மாலதி என்ற ஒரு பார்த்தன பெண் தன்னுடைய சக்களத்தியின் குழந்தைக்கு பால் கொடுத்து அதை விற்கொண்டு இறந்து போய்விடுகிறது அதை கண்டு வருந்தி ஒவ்வொரு கோயிலாக சென்று இந்த குழந்தையை எப்படியும் மீட்க வேண்டும் என்று அவள் வேண்டுகின்றாள் ஒரு கோட்டத்திலே கூட அவளுக்கு உதவி கிடைக்கவில்லை அப்பொழுது பாசந்த சாத்தான் என்பவன்தான் அவளுக்கு உதவி செய்கிறான் அந்த குழந்தையினுடைய இறந்த உடலில் தான் புகுந்து கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்றி அந் தந்த பெண்ணை மகிழ்ச்சியடை செய்தான் என்று குறிப்பு வருகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அதாவது தமிழகத்தில் ஒரு தார மனம் இல்லை இரண்டு தாரமும் மனம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த கருத்து இந்த பார்ப்பனப்பின் வழியாகத்தான் சொல்லப்படுகிறது இது நம்முடைய சிலப்பதிகார கதைக்கு பொருத்தம் இல்லை என்றாலும் அந்த கதையிலே வருகிற தேவந்தி என்ற அந்த பார்ப்பன பெண்ணை பற்றி சொல்ல தலைப்படுகிற இளங்கோவடிகள் இந்த மாலதி பற்றிய கதையையும் சொல்லுகிறார் அவளும் பாசண்ட சாத்தன் கோயிலில் தான் வழிபடுகிறாள் என்பதனாலே தேவந்தியும் அந்த கோயிலிலே வழிபடுகிற காரணத்தினால் அதனை சொல்லுகிறார் அதன் வழியாக தமிழ்நாட்டில் ஒரு ஆண்மகன் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறை இருந்ததாக கிபி இரண்டாம் நூற்றாண்டில் அந்த பார்ப்பன குடும்பக்கதையை சொல்கிறாள் இப்பொழுது இந்த நேரத்தில் கண்ணிகி அந்த தேவந்தியை பார்ப்பதற்கு அந்த பாசண்ட சாத்தன் கோட்டத்திற்கு வருகிறாள் அந்த இடத்தில் தேவந்தியின் இடத்தில் தான் கண்ட கனவினை கூற முற்படுகிறாள் அப்பொழுது தேவந்தி தான் அந்த தெய்வத்தை வணங்கி உனக்கு உன் கணவன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன் உன் கணவன் உனக்கு கிடைப்பான் என்று சொல்கிற போது கண்ணகி குறிப்பிடுகிறாள் என்னுடைய உள்ளம் தடுமாறுகிறது நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய துன்பத்தை தருமோ என்று அவர் சொல்லுகிறாள் அதாவது கனவு என்பது பல நிலைகளிலே மக்களுக்கு ஏற்படும் என்று அறிவியல் கூறுகிறது இங்கே கனவு கண்ட கண்ணகி எவ்வாறு அந்த கனவு தன்னை துன்புறுத்தும் என்பதை சொல்லுகிறாள் நேற்று இரவு என்னுடைய நெஞ்சம் யாது நேருமோ என்று அறிவுறுகிறது கனவில் என் கணவர் என் கையை பற்றி அழைத்து செல்ல நாங்கள் இருவரும் ஒரு பெரிய நகரத்தினுள் சென்று புகுந்தோம் அங்குள்ள ஊரார் தகாததொரு பழியை அதாவது தேளை உடம்பிலே போட்டால் எப்படி துன்பம் தருமோ அதுபோல ஒரு சொல்லை எங்கள் மீது ஏற்றி கூறினர் அதன் காரணமாக கோவலனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டது என்று சிலர் கூற கேட்டு நான் மன்னனின் அரசவை முன் சென்று வழக்குரைத்தேன் அதனால் அம்மன்னுக்கும் ஊராருக்கும் நேரிட்ட தீங்கு ஒன்று உண்டு அத்தீங்கு நான் செய்த கொடிய குற்றத்தின் காரணமாக அது அந்த ஊரை எரித்தது போல தோன்றுகிறது அதற்கு பிறகு நடந்ததை நான் சொன்னால் நீ சிரிப்பாய் என்று சொல்லி என் கணவரும் நானும் ஒரு நன்மையை அடைந்தோம் அதை இந்த செய்தியை கேட்டால் உனக்கு வியப்பாக இருக்கும் என்று கூறுகிறாள் இதனை கேட்ட தேவந்தி கண்ணகியை பார்த்து கூறுகின்றாள் நீ உன் கணவனால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவள் அல்ல முற்பிறப்பில் உன் கணவனுக்குச் செய்யப்படும் நோன்பு ஒன்றினை நீ செய்ய தவறிவிட்டாய் அதனால்தான் இந்த பிறவியில் அவனை பிரிந்து வாழுகின்றாய் அத்தவறு இன்றோடு நீங்குவதாக என்று நான் காவிரி கடலோடு கலக்கும் சங்கமத்துறையிலே இருக்கின்ற சோமபுண்டம் சூரியகுண்டம் என்ற பொய்கையிலே நீ மூழ்கி எழுந்தால் உன்னுடைய கணவன் உன்னை வந்து சேருவான் என்று கூறுகிறாள் இந்த கருத்து கண்ணைக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லி இது எனக்கு பெருமை அல்ல பெருமை தருவதாகாது என்று பீடன்று என்று கூறி மறுக்கிறாள் இளங்கோவடிகள் இந்த நீராடுதலினாலே செய்கிற பாவம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை தமிழருக்கு உடன்பாடில்லை என்பதைத்தான் இங்கே சுட்டுகிறார் அதாவது நாம் செய்கிற வினைக்கு உரிய பயனை நாம் அடைந்துதான் தீர வேண்டும் அதனை போக்குவதற்கு இப்படி நீராடினால் போகாது என்பது இளங்கோவடிகள் கூறுகின்ற தமிழர் நெறியாகும் இந்த நெறியையே பின்னே ஓரிடத்தில் மாடலமறையவன் சொல்லுகிறான் என் வாய்க்கேட்டோர் இறந்தோர் உண்மையே நன்னீர் கங்கை ஆடப்போந்தேன் என்று சேரன் செங்குட்டு இடத்திலே சொல்லுகிறான் அதாவது தன் வாய்ச்சொல் கேட்டு சிலர் இறந்து போனார்கள் அதற்கு பரிகாரமாகத்தான் நான் அதை பாவத்தை போக்கிக் கங்கையிலே நீராட வந்தேன் என்று சொல்லுவதாக பின்னே வருகிறது ஆகவே தமிழ் மக்கள் புறந்தூய்மையை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும் என்ற திருக்குறள் நெறியிலே வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் இனி கனவினை பார்ப்போம் கனமை காண்பது என்பது நம்முடைய மனத்திலே உள்ள எண்ணங்களை நிலப்படமாக நம் இரவு நேரத்திலே காணுகிற காட்சியாக அதை சொல்கிறார்கள் சிலப்பதிகாரத்தில் மூன்று கனவுகள் பேசப்படுகின்றன ஒன்று இப்போது நாம் கூறிய கண்ணை கண்ட கனவு மற்றொன்று பாண்டியனுடைய மனைவி அதாவது மதுரை காண்டத்தில் பாண்டிமாதேவி தான் கண்ட கனவினை தன் கணவனிடம் கூறுகிறாள் மூன்றாவது கனவு நம்முடைய காப்பிய தலைவன் கோவலன் தான் கண்ட கனவினை கவுந்தி அழியிடத்தை கூறுகிறான் இந்த மூன்று கனவுகளுமே துன்பத்தை தருகின்ற செய்திகளை சொல்கிற கனவுகளாகவே அமைகின்றன கனவின் மூலம் நன்மை சொல்வதில்லை அந்த துன்பத்தை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கின்ற குறியீடாகவே அது நமக்கு சொல்லப்பெறுகிறது இங்கே கண்ணையை கண்ட கனவு தன்னுடைய வாழ்க்கை துணைவனோடு தான் எங்கோ வேறொரு ஊருக்கு செல்வதாக சொல்கிறாள் ஆக அவள் தன் கணவனோடு சேர்வதற்குரிய ஒரு செய்தியை இந்த கனவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றாள் இந்த கனவு எந்த அளவிற்கு பயன் தரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கப் போகிறோம் இதற்கு பிறகு கண்ணகி தன் வீடு வந்து சேருகிறாள் தன் வீட்டில் உள்ள பணிப்பெண் கண்ணகியினிடத்திலே நம் தலைவனை போல் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல கண்ணகி விரைந்து வீட்டின் வெளியே வர கோவலன் வீட்டினுள் புகுந்து கண்ணகியினுடைய பள்ளி அறையில் அவளிடத்திலே பேச போது அவள் எப்படி நடந்து கொண்டாள் என்பதை நாம் நினைக்க வேண்டும் ஏனென்றால் சங்க காலத்தில் பறத்தேறு வீட்டிற்கு தலைவன் சென்றால் திரும்பி வீட்டிற்கு வருகிற போது தலைவி வாயில் மறுத்தல் அதாவது வீட்டிற்குள் நுழைய விடாமல் தலைவனை தடுத்தல் என்ற ஒரு துறை சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படுகிற அந்த தமிழ்நாட்டில் கண்ணகி தன்னுடைய கணவன் பல ஆண்டுகளாக தன்னை பிரிந்து பறத்தே வீட்டில் இருந்து வந்தாலும் கூட அவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டாள் என்பதுதான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி எப்படி அவனிடத்தில் இருக்கிறாள் அவர் சொல்கிறார் இளங்கோவடிகள் சொல்கிறார் அவனை பார்த்தவுடனே ஒரு மகிழ்ச்சியை தெரிவி தெரிவிக்கின்றது போல மலர்ந்த முகத்தோடு அவனை வரவேற்கிறாள் என்ற அந்த குறிப்பு நமக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்துகிறது நலங்கள் முறுவல் நகைமுகம் காட்டி என்று சொல்கிறார் அவனை பார்க்கிற போதே முகத்திலே நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பது போலவும் அந்த முகத்திலே நகை சிரிப்பு வருகிற போதோ வருகிற போதோ வருகிறாப்போ வருகிறாற்போல் அவள் நடந்து கொண்டாள் என்று சொல்வது அவனை அவள் ஒரு குறையும் காணாது வரவேற்கிற அந்த தகுதியை கண்ணகி பெற்றிருந்தமை நாம் உயர்ந்து பாராட்டத்தக்கது கோவலன் என்ன சொல்லுகிறான் நான் வொம்ப பரத்தரோடு சேர்ந்து ச சலதியோடு ஆடி பொருளையெல்லாம் தொலைத்துவிட்டு நான் வரியனாயிருக்கிறேன் இது எனக்கு நாணத்தை தருவதாகும் என்று சொல்ல கோவலன் திரும்ப மாதவியிடத்திலே போவதற்கு பொருள் என்று வருந்தி சொல்லுகிறான் என்று கருதிய கண்ணகி என்னிடத்திலே விலை மிக்க சிலம்புகள் இருக்கின்றன நீங்கள் அதை எடுத்து கொள்ளுங்கள் என்று நலங்கேழ்முறுகல் நகைமுகம் காட்டி சிலம்புழ கொண் என சொன்னாள் ஆனால் கோவலன் சொல்லுகிறான் நான் இந்த சிலம்பை முதலாக வைத்து மதுரையிலே சென்று பொருளீட்டி வாழ்வோம் என்று அவளை மதுரைக்கு புறப்படு என்று சொல்லுகின்றான்